தெளிவாக இருக்கும் போது சூரியன் மறைந்ததும் மகிழிப்பு சில நேரம் முன்னேறத்திலும் சில நேரம் பின் நேரத்திலும் தொழுவார்கள் அதாவது மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் மக்கள் வருவதற்கு தாமதமானால் தாமதப்படுத்துவார்கள் சுபொகை காலை வெளிச்சம் வருவதற்கு முன்னால் தொழும்பவர்களாக இருந்தனர்